வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணு கீர்த்தனன் மேன்மையான குணமுடையவன் தன்னையே நம்பி வாழ்வான் அற்பனோ மற்றவர்களை நம்பியே வாழ்வான் ஆம் மேன்மையான குணமுடையவன் தன்னையை நம்பி வாழ்வான் அற்பனோ மற்றவர்களை நம்பியே வாழ்வான் என்கிறார் கன்ஃபியூஷியஸ் நன்றி வணக்கம்